நாங்கள் ஒப்பாரி வைத்து மொழியை எங்களிடம் சத்திய பிரமாணம் வாங்கிய போது நபி செல்லம் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் ஒன்று மூன்று பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது மூன்று ஆறு